வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பொது அறிவு குவியலுக்காக கந்தரபக்கோட்டை கற்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் முப்பத்தி கிராமங்கள் பாரத் நெட் என்ற திட்டத்தின் கீழ் இணைய வசதி பெற்றுள்ளது இரண்டு மத்திய அரசின் புதிய உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ராஜு கௌபா ஐஏஎஸ் என்பவர் ஆவார் மூன்று ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி உள்துறை செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற ராஜு மெகரேஷ் என்பவர் கண்ட்ரோலர் ஆப் ஆடிட்டிங் ஜெனரல் அதாவது இந்திய பொது தணிக்கை கட்டுப்பாட்டாளர் என்ற பதவியை பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார் நான்கு CBSE சென்ட்ரல் போர்டு ஆஃப் எஜுகேஷன் மத்திய கல்வி வாரியத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் அனிதா அகர்வால் என்பவர் ஆவார் ஐந்து தேசிய திறன் வளர்ச்சி முகமை பொது இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ராஜேஷ்குமார் சதுர்வேதி என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் மத்திய அரசின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் மத்திய அரசின் ரயில்வே துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் மத்திய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் நான்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தெற்கா தென்கிழக்கு ஆசிய கூட்டமைப்பின் உலக சுகாதார நிறுவனம் அதாவது W.H.O இதின் நல்லெண்ண தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஐந்து கொசுக்களை ஒழிக்க ஆயுள் உருண்டை வீசும் திட்டமானது எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி